ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணா கீதமே நம்தே துறை சுவர்லோக்கம் விஷாலே புணியே மத்தியலோக்கம் விஷந்தி ஏம் யீதமிர கதாகதம் காம காமாலபந்தே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஈஸ்வர ஸ்வரூபத்தையும் ஈஸ்வர தியானத்துக்கான உபாயத்தையும் உபதேசம் பண்ணின பிறகு சகாம பக்தர்களுடைய தன்மையை பற்றி இருபது இருபத்தோராவது ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணுகிறார் இந்த ஸ்லோகம் கொஞ்சம் மீட்டர் பெருசாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதிலிருந்து தெரியணும் இந்த ஸ்லோகம் இம்பார்டன்ட் முக்கியத்துவம் எப்படி முக்கியத்துவம் உடையதுன்னா இந்த காமிய பக்தியிலிருந்து நாம் சீக்கிரம் விலகி நிஷ்காம பக்தி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகங்களுடைய முக்கியத்துவம் வேதங்கள் படித்தவர்களெல்லாம் யாகங்களை செய்து சொர்க்கத்தை பகவானிடம் பிரார்த்தனை பண்ணுகிறார்கள் அவர்கள் அந்த யாகத்தினால் புண்ணியத்தை சம்பாதித்து தேவலோகத்துக்கு சென்று அங்கு போகங்களை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி இந்த ஸ்லோகம் தே அவர்கள் அவர்கள்னால் யார் இந்த ஸ்லோகத்திலேயே கடைசியில் இருக்குது காம காமாகா காம காமாகனா முதல் காமாங்கிறது ஆசை ரெண்டாவது காமாகாங்கிறது வந்து ஆசைப்படுற விஷயங்கள் வீட்டில் இது அடிக்கடி வந்திருக்கிறது ரெண்டாவது அத்தியாயத்தில் கூட இதை பார்த்துருக்கோம் ஆக காம அதாவது பொருள் பதவி புகழ் புலநின்பம் இவற்றையெல்லாம் விரும்பக்கூடியவர்கள் தம் விஷாலம் சொர்க்கலோகம் புக்துவா அந்த விஷாலமான சொர்க்கலோக வாழ்க்கையை அனுபவித்துவிட்டு புண்ணியே க்ஷீணே அந்த புண்ணியமெல்லாம் முடிஞ்சிடும் அதாவது நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பணம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சுகம் கிடைக்கிறது உலகத்துலேயே பார்க்குறோம் ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அதுக்கு தகுந்த பணம் கொடுத்தா ஃபஸ்ட் கிளாஸில் அவங்க ட்ராவல் பண்ணலாம் அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி அந்த ஊருக்கு போனதுக்கு பிறகு இறங்கித்தான் ஆகணும் அந்த சுகத்தை தொடர்ந்து அனுபவிக்க முடியாது அதே மாதிரி இங்கேயும் இது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தினால நமக்கு கிடைக்கிற சொர்க்கலோக வாழ்க்கை அங்கே நமக்கு சிறந்த உடம்பு சிறந்த உடம்பு ஆற்றல் எனர்ஜி அனுபவிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் புல நின்ப பொருள்கள்லாம் புண்ணியக் க்ஷீணே புண்ணியம் தீர்ந்தவுடனே மர்த்தியலோகம் விசந்தி மறுபடியும் அழியக்கூடிய உடம்பை உடைய மனித உலகத்தில் பிறக்கிறார்கள் மனித சரீரத்தில் மறுபடியும் இந்த பூமியிலே பிறக்கின்றார்கள் விஷந்தின நுழைகின்றார்கள் அர்த்தம் மர்த்தியலோகம்னு சொன்ன அழியக்கூடிய உடலை உடைய மனித உடலில் அவர்கள் புகுகின்றார்கள் ஏவம் இவ்வாறு த்ரையீ தர்மம் அனுப்பிரபன்னாக த்ரையீ தர்மம்னு மூன்று வேதங்களை கொண்டு செய்யக்கூடிய புண்ணிய யாகங்கள் யாக மூணு வேதத்துக்கும் முக்கியத்துவம் இருக்குன்னு நேற்றைக்கு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்ற போது சொன்னேன் திரைவித்யாங்கிற சொல்லுக்கு அதே தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு அனுப்பிரப்பன்னாகனா அதை சார்ந்திருப்பவர்கள் அர்த்தம் வேள்விகளை சார்ந்திருப்பவர்கள் மூன்று தர்மம்னு சொன்னா ருக்வேதத்தில் இருக்கிறவர் ஹோதா என்று பெயர் ஆஜுர்வேதக்காரர் அத்வர்ய என்றும் சாமவேதத்தை ஓதுகிறவரை உத்காத்தா என்றும் சொல்லுவார்கள் ஆகவே இவர்கள் மூவரை கொண்டு இன்னும் பல வேதமறிந்தவர்களை எல்லாம் கொண்டு செய்யக்கூடிய யாகங்களால் கதாகதம் லபந்தே போய் வர்றது அவங்க ஒரே இடத்துல பர்மனெண்ட்டாக எப்பவும் ஆனந்தமாக இருக்கிறது இல்லை புண்ணியத்தை பண்ணி புண்ணியத்தோட பலனான சொர்க்கத்தை அடைஞ்சு அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி வந்து விடுகிறார்கள் அதாவது அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை சுதந்திரம் இல்லைன்னா என்ன அந்த கர்மாவுக்கு தகுந்தபடி அவர்களுக்கு வாழ்க்கை அமைகிறது கர்மத்திலேருந்து விடுபட்டு ஈஸ்வரனை தியானம் பண்ணி அப்புறம் ஈஸ்வரனுக்கும் நமக்கு இருக்கிற உறவை தெரிந்து கொண்டால் நம்ம எந்த செயல் மூலமாகவும் அடைய வேண்டிய பலன் எதுவும் இருக்காது தேவைப்படாது இங்கேயே இப்பொழுதே நமக்கு அந்த உண்மையான இன்பம் விளங்கிவிடும் புலனின் இன்பங்களை அடியோடு நீக்கி அகத்திலே இருக்கக்கூடிய ஆத்மா ஆனந்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்லோகத்தில் பகவான் இந்த உபதேசத்தை பண்றார் இதுக்கு அழகான ஒரு தேவார பாட்டிற்கு சேந்தனாருடைய தேவார பாட்டிற்கு சொல்லாண்ட சுருதிப்பொருள் சோதித்த தூய்மன தொண்டர் உள்ளீர் சின்லாண்டில் சிதையும் சிறுதேவர் சிறுநெறி சேராமே வில்லாண்ட கனகத்திரள் மேறு விடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டென்னும் பதங்கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே இந்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னா வேதமறிந்த அந்தணர்களே நீங்கள் வேதங்களை கற்று சிறு தேவர்கள் வழிபாடுகளை செய்வதை விட்டுவிட்டு சிவபெருமானை வழிபட்டு ஓய்வு பெறுங்கள் அப்படிங்கிறத சேந்தனார் இந்த திருப்பல்லாண்டு பாடலில் உபதேசம் பண்ணியிருக்கிறார் அது எனக்கு நினைவுக்கு வந்தது அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் ஆகவே இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை இவ்வாறு சொல்லி நிறைவு செய்கிறேன் காம காமால்தே எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம்